எவளுக்கு அப்படித்தான் அதன் காரணமாக போன திருப்தி இருக்கிறது இல்லை இங்கே அத்வைதானந்தத்தில் உன்னைத்தார் வேறு கிடையாது ஏகவாசம் ஒன்று தான் பத்திக்கணும் அடிக்கிரமத்தி எல்லையிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் அதுதான் நீயாக தான் இருக்கிறாய் அது எல்லாம் பொய்ப்பொருள் பொய்ப்பொருள் ஆசைப்பட வேண்டிய தேவையில்லை மெய் பொருள் ஆசைப்பட வேண்டிய தேவையில்லை அது நீயாக இருக்கணும்னு ஆசை வேண்டியது இல்லை குடிசுறுமாக இருக்கும்போது அப்போ ஆசை என்னதுக்கு அண்ணியமாக இருந்தாலும் ஆசை வைக்கணும் அனன்யமாக தானாக இருக்கும்போது ஆசை வர்றதுக்கு நியாயம் இல்லை அதனால அந்த நிலை வந்தால் தான் திருப்தி பரிபூர்ண திருப்தி உண்டாகும் இல்லைன்னா திருப்தி கிடையவே கிடையாது அதனால தான் அத்வையா ஆனந்தான்மாவில் அனுபவாக நித்தி தன்னை அனுபவத்தை நித்தமும் நீ அடைந்து நாள்தோறும் நீ அதனை அடைந்தவராய் நிறை சுக திருப்தனாவாய் பரிபூர்ண சுகத்தை அடைந்து பரிபூர்ண திருத்தன் ஆவாயாக என்று சொல்றான் இருக்கிறதுனாலே இத்தகைய நிலையானது அத்விதியானத்துக்கு தான் இருக்குன்னு வேறு கிடையாது கேட்டான் உன்னையே வெளியிலெங்கும் ஒருமையாய் நோக்கி நிற்பாய் உன்னையே ஒருமையாக உள்ளிலும் உன்னி நிற்பாய் உன்னுடைய சொருபமான ஒளியிலா தள்ளுமா மதியத்தோய் மீண்டும் சொல்கிறார் உன்னையே வெளியில் எங்கும் ஒருமையாய் நோக்கி நிற்பாய் சரீரத்தை தான் பேசுகிறேன் வெளியே உள்ளனா சரீரத்தை வச்சு தான் பேசுகிறது இந்த சரீரத்துக்கு வெளியே எங்கே இருந்தாலும் சரி அதை நீயாக பார் எங்கும் ஒருமையாய் நோக்கி நிற்பாய் ஏகவோச நாள்தான் என்று இப்படி பார்ப்பாயாக உன்னையே ஒருமையாக உள்ளிலும் உள்ளு கன்று தனியாக இருக்கிற இடத்துல சிந்தனை ஓட்டம் அந்த சிந்தனை ஓட்டத்தில் என்ன பார்க்கணும் இந்த எண்ணெய் கூட்டங்களுக்கு அதிர்ஷ்ட செய்தம் நான் தான் அதனால் எண்ணெய் கூட்டங்கள் மித்தை அந்த மித்தியாத்துவ எண்ணெய் கூட்டங்களில் எனக்கு ஆக்கிரம் எதுவுமே கிடையாது வாசனாப்பிரா வரலாம் அப்புறம் ஆரத்தாரம் வரலாம் அதில் சிந்தனை ஓட்டம் இருக்கலாம் எப்படியும் ஒன்று இருக்கும் அது வரக்கூடிய தேவவாசனை லோகவாசன சாசன வாசனை டம்பம் கரும முதலி அசிவாசனையே எல்லாம் கலந்தால் வரும் அது நான் அல்ல எனது அல்ல அவர் சாட்சியாக இருக்கிறேன் அதுதான் நான் ஆகவே உள்ளில் இப்படி ஒரு பாவனை வெளியில் நாமரூபங்கள் எத்தனை தோட்டினாலும் அத்தனையும் பொய்தான் அத்தனையும் பொய் தானே நானே என்று பார்க்கணும் அது கரெக்டான செய்ய பிரம்மன் தான் நாமரூபக்கிறியை நீக்கி பார்த்தவனா பிரமந்தான் இருக்கிறது என்று வெளியில் பார்க்கணும் இப்படி பாவனையானது எவ்வளோக்கு எவ்வளோ ஜிடமாக இருக்கிறதோ அந்த திடமாக இருக்கிறதுனால உள்ளிலும் உறம்பிலும் ஒரு பரம்பரையத்தேற வேறிலே நிச்சயம் உண்டாகும் உன்னுடைய சொருபமான ஒளிவிழா பேரானந்தம் பேரானந்தம் எங்கே இருக்கு உன்னுடைய சொரூபந்தான் அது பேரானந்தம் ஒரு காலத்தில் இருந்து போகிறதில்லை ஒளிவிழா பேரானந்தம் நாசமாக மாறாதது நிலையானது அப்படிப்பட்ட பெருசு அந்த ஆனந்தத்தையே புஷித்து அனுபவித்து மா மதிவுடையாய் பெரிய தத்துவான உடைய சிஷனே காலம் தள்ளும் காலத்தை போக்குவாயாக இல்லைன்னாக்க வேறு வழி இல்லை அதனால மா மதிவுடையாய் காலம் தள்ளும் அப்படி போ உள்ளேயும் வெளியிலேயும் ஒரு பரம்பரில் தான் இருக்கிறது நிச்சயம் செய் உள்ளே வாசனா பிரகாரம் சங்கல்பரூபமாக இருக்கிறது அதே தான் ஜெயில இடசங்கல்பமாக தோற்று வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் இடசங்கல்பம் ஒன்று தெரியாத காரணத்தினாலே சத்தியபூச்சோபதி இருந்தது அஞ்சான காலத்தில் இப்போது நாம் ஒரு தோற்றம் இவருமித்தை அது சங்கல்பந்தான் அது சங்கல்பத்தின் காரணமாக தோற்றுகிறது அப்படி தோட்டக்கூடிய அதற்கு ஐட்டான சின்ன பரம்தான் உள்ளிலும் புறம்பிலும் ஒரு பரம்பொருளை தேர்வு வேறு இல்லை அந்த பரம்பொருள் நானாக இருக்கிறேன் அது வேதானந்த வஸ்து அது மாறுதல் இல்லாதது மாறாதது அழியாதது சச்சிதானந்தம் நித்தியம் பூரணம் அப்படிப்பட்ட வஸ்து என்று நிச்சயம் செய்து பிரார்த்தியிருக்கிற வரைக்கும் உதாசீனமாக இருந்து வாழ்வாயாக சொல்லலாம் நிருபிகற்பண்டா நிர்மலா போதான் ஒரு விகற்பம் அனைத்தும் வாணவர் புறமே போலாம் பொறமையாம் ஆனந்தான் என்றும் பரமமாம் சாந்தி பரமான மோனம் சார்வாயின் தொண்ணூற்றி ஏழாவது பாட்டு நிர்விகற்பக வகண்ட நிர்மல போதான்மாவில் அந்த ஞானுடையமாக இருக்கிற ஆத்மா இருக்கிறது நிர்விகற்பம் வேறுபாடு இல்லாதது அகண்டமாக இருக்கிறது மனமற்றது குற்றங்கள் இல்லாதது அப்படிப்பட்ட அறிவொடி மாறிக்கிற வேண்டிய சுரூபத்தில் ஒரு விகற்பகம் அனைத்தும் பிரார்த்தானுசாரமாகவோ வாசனானுசாரமாகவோ சுற்றுப்புற விகற்பங்கள் அந்த இருக்கும் அப்படி அனைத்து முற்றுமுற்றுமை எல்லாமே வானமர் புறமையே போகலாம் மேற்கூட்டங்கள் விண்ணிலே ஊர் போல் மிருகங்கள் போலாம் மனிதன் போல தோற்றம் அப்படி போல் கந்தர் நகரம் பேருக்கு அப்படி போகலாம் ஒருமையாக ஆனந்தான்மா அது எப்படி இருக்குது ஆனந்தோடையமாக இருக்கிற ஆத்மா அதுதான் உருவம் உன்னுடைய உருவம் நீயாகி அது நான் தான் என் நிச்சயம் செய்து என்றும் பரமமாம் சாந்தி பெற்று இந்த நிச்சயம் வந்த பிறகு எப்போது சாந்தி தான் சரணம் கிடையாது பரமான மௌனம் சார்வாய் மேலான மௌனமாக இருந்து அந்த பிரார்த்தமாக இது வரைக்கும் காலம் தள்ளுவாய் அப்படிங்கிறார் ஏன்னா பிரார்த்தமாக சத்தியமாக அதிமுத்தே அந்த பிரார்த்த கடைசி வலு கொடுத்துக்க அந்த பிரார்த்த வலிமை அதிகம் அதனால் இந்த பிராரத்தை அனுசாரமாக சரீரம் இயக்கம் பெறுது அந்த இயக்கமானது எது வரைக்கும் இருக்குன்னா அந்த பிரார்த்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரார்த்தம் நீங்கி போச்சுன்னா சரீரம் இயக்கம் நீங்கி அது ஒரு கணக்கு அது வரைக்கும் மித்யாதிருஷ்டி தான் வாக்குனு ஒழிய சத்திய திருஷ்டி இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி மௌனமாக இருப்பாயாக மௌனம் என்ன மௌனம் வாக்கு மௌனம் மன மௌனம் என்று மௌனம் மூனமாக சொல்வார்கள் சரீரம் மௌனம் சேட்டை இல்லாமல் உலக பொருள்களிலே சம்பந்தப்படாமல் தனித்திருக்கிறது தான் வாக்கு மௌனம் அவசியமான சொற்களை பேசுகிறத ஒழிய அனாயசியமான பேருக்கு பேசுகிறதில்லை இது வாக்குமாவணும் மனோமாவனும் உலக சம்பந்தமான செய்திகளை மனோராஜ்ஜியமாக செய்யாமல் ஆத்ம மட்டும் செய்வது அதுதான் மனோமாவணும் அதற்கு மேலே இஷ்டை கொடுவது அது மகா ஆகணும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விக்கிரமமாக மௌனம் சார்வாய் மௌனமாக இருப்பாயாக என் சொல்ல மித்தியா கற்பனைக்கு மிகவுமே ஏதுவான புத்தினர் பிரமரூபம் பொருந்திய வெறி உத்தம சாந்தியத்தில் உள்ளவார் அகண்டானந்தம் வித்வா நுக்குனித்தம் விளங்கா நிற்கும் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டாவது பாட்டு மீண்டும் சொல்கிறார் மித்தியா கற்பனைக்கு மிகவுமே ஏதுவான புத்தி இந்த மித்தியா கற்பனைக்கு மிகவுமே சகாயம் பண்ணுறது புத்தி தான் புத்தி நிச்சயம்தான் புத்தி சக்தி நிச்சயம் பண்ணுறது தான் வேலை அது சத்தியமாக நிச்சயம் பண்ணாலும் பண்ணலாம் மித்தியா நிச்சயம் வந்த பிறகு இந்த மித்தியா கற்பனைக்கு மிகவும் ஏதுவானது புத்தி அந்த நிச்சயம் பண்ண சாமர்த்தியம் அதனால் நல் பிரம்மரூபம் பொருந்தியே வெறி திருத்தல் அந்த புத்தி சக்தியை கொண்டு மேன்மையாகிய பிரம்மரூபம் இருக்கே பிறகுக்கெல்லாம் பெரிதாக இருக்கிற பிரம்மரூபம் அதுதான் நான் என்று பொருந்தி அப்படி ஒரு பாவனை அபேத பாவனை வரணும் அகம் பிரம்மாஷ்மி நான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபாச பாகம் பிரம்மஸ்வரமாக இருக்கிறது அது எப்படி ஆபாச பாகத்தை அதிஷ்டானத்தோடு சேர்த்தி அதிஷ்டானமாக கூட சனகம் பிரமும் ஒன்றியது தான் என்று இப்படியெல்லாம் ஒரு பாவனை அப்படிப்பட்ட பொருந்தியே வெறுதி விடுத்தல் சும்மா இருக்கிறது தான் உத்தமாக சாந்தி அதுதான் மேலான அமைதி சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிற சாமியாக ரெண்டு பட்டேம்பாங்க அது சும்மா இருக்க முடியறதில்லை கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தாக்கா உத்தம சாந்தித்தில் உள்ளவாறு அகண்ட ஆனந்தம் இப்படிப்பட்ட இந்த சாந்தியில் என்ன லாபம் நமக்கு எந்த அகண்ட ஆனந்தம் இருக்கிறதோ அது வெளிப்படுது எவ்வளோ மனது எங்கெங்கே அமைதியிருக்கோ அங்கே ஆனந்தம் வெளிப்படும் உத்தமமான சாந்தி பரிபூர்ண சாந்தி இருக்கு அதில் பரிபூர்ண ஆனந்தம் வெளிப்படுது வித்யவானுக்கு நித்தமும் விவளமாக விளங்கான் என்றும் அந்த வித்வானுக்கு தற்கஞானிக்கு நித்தமும் விமலமாய் எந்தவிதமான குறையும் இல்லாமல் விளங்கிட்டே இருக்கும் அதனால் எங்கே எங்கே நமக்கு சாந்தி ஆகிவிடுது அங்கெங்கே ஆனந்தம் தோல்ட்டுது சாந்தம் இல்லையாக்கா சௌக்கியம் இல்லையாது அப்படின்னாராம் தியாகராஜாமிகள் தெலுங்கில் சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லையா அப்படிங்கிற தோழதிஷ்டியில் பார்த்தாக்க எதோ கிடைக்கிற வசதி கிடைச்சா நமக்கு இருக்குங்கிற பாவனை இங்கே அத்தியத கருத்து படிக்க மன அமைதி அடைமையானால் ஆனந்தம் வெளியிலிருந்து வர்றதில் உள்ளிருந்து வருது அது அத்தியத கருத்து அதான் சொல்கிற சாந்தமும் இல்லையாக்க அந்த அமைதி இல்லைன்னு சொன்னாக்க ஆனந்தம் வெளிப்படாது சைக்கியம் இல்லையாது அந்த சௌக்கியத்துக்கு காரணமே மன அமைதி தான் என்ன மித்யாதிஷ்டி சத்தியாதிஷ்டியம் தான் மனமை வராது அது ஒன்று ஒன்று பெருசு போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு பிரம்மிழகம் வரைக்கும் அது பார்க்கணும் அது பார்க்கணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு இருக்கும் அது மனத்துக்கு சாந்தி வர்றதில்லை மித்தியான நிச்சயம் என்னால் அது பிரமலோகமும் இருக்கும் ஆனாலும் மித்தியைதானே ஏன் போய் பார்க்கணும் என்ன இருக்குது அது ஒரு தோஷம் போய் பார்த்தா என்ன இருக்குது சொர்க்கம் என்ன இருக்குது அது வந்து யார் போகிறாங்க நானாக போகிறேன் நான் தான் அகண்ட ஆனந்தமாக இருக்கிறேன்னே நான் சொர்க்கத்துக்கு போகிறது நிறத்துக்கு போகிறது இல்லை பிறகு என்ன தூச்சிகளும் போகுது அது ஞானம் வந்த பிறகு அதுவும் போக மாட்டாது ஞானம் வராதுங்களை போய்ட்டு இருந்தது போயிட்டோம் போகிறது அவ்வளோதான் நான் அகண்டானமாக இருக்கிறதுனால எங்கெங்கே அது போகுது அங்கெங்கே நான் எழுந்தே இருக்கேன் ஆகாயம் போல் ஆகாயத்தில் ஆகாயம் அது எங்கே நீக்கு போகிறது இல்லை அது அங்கே தான் கிளங்கு இருக்கும் அதுபோல் நான் வியாபாரமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த தூச்சுவ சீரம் எங்கே வேணாலும் போகட்டும் அஞ்சான காலத்தில் இப்போ ஞான காலத்தில் அது வெளியே போகிறதில்லை தூயசீரம் போவேன்னா அது வித்தியாமுத்திய நிலையை அடைய போகுது அது விழுந்துருமே வழியாக அது போகிறதில்லை அதோட எப்பவும் போகிறது இல்லை மண்ணுக்கோ அழை எரிக்கோ அது இறையாது சூசீனம் போக்குவரத்து உடையது எங்கே போனால் என்ன பரவத்த போதும் இருக்கு சினிமா துறையில் இடப்பிலாம் காட்டுறேன் இங்கேயோ நிறையா ரொம்ப தூரம் போகிற மாதிரி காட்டுறான் எங்கே ரொம்ப தூரம் போகுதா அந்த இடப்புலாம் சுற்றுது அங்கே வந்து ஆயிரம் மைல் கப்பால் உள்ள பகுதிக்கு போய்விட்டது அப்படி செய்தி வருது அங்கே சினிமா திரையெல்லாம் ஆயிரம் மைல் இருக்கா அது இருக்கிறத வரை பத்து அடி பதினஞ்சு அடி தான் அகலம் ஏலம் அதுக்குள்ளே சுற்றுது எல்லாம் அது வெளியில் எங்கே சுற்றுது அது சொப்பனத்தில் அப்படித்தான் கண்டசாணம் கண்ட எல்லாம் நான் அமெரிக்காவே போயிட்டு இருந்தாலும் சொப்பனம் கண்டேனா அமெரிக்கா போய்ட்டு வந்த இடம் எது எங்க இவருக்கு அர்ப்பணம் தான் ஆக போகிறது வர்றது எது நாமரூபங்கள் தான் நாமரூபங்கள் எது சங்கல்பந்தான் சங்கல்பத்திற்கு இடம் தான் நாமரூபம் அதுதான் போக்குவரத்துடையது பிரபு சன்னிதானத்தில் போக்குவரையது அதுதான் அது எங்கே போகுது எங்கெங்கே அதில் ஆசை இருக்கோ அங்கே போயிட்டு வரும் ஆசை போகத்தான் சொற்களை ஊற்றி போகணுன்னு ஆசிரியர் புண்ணியம் இருந்து அங்கே போகத்தான் போயணும் அது போகும் அங்கேயிருந்து வரும்தான் இருக்குது ஆகாயம் போல அங்கங்கே அது இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கிற பற்றி எங்கே எங் எங்கேட்டு இருக்கும்போது அங்கங்கே நான் தான் இருக்கிறேன் அது தான் எங்கே போகிறதில்லையே அங்கங்கே அதுக்கு ஓடி கொடுத்துட்டு இருக்கு ஆகாயத்தின் பிரதிபிம்பம் இருக்குது தண்ணியில் ஒரு பாத்திரம் இங்கே அதில் ஆகாயம் பிரதிமொண்டு அது எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஆகாய பிரதிமோ போகிறேன் வரிசையாக இருக்கதானே செய்யும் அப்படியே போங்க கோயமுத்தூர் கழித்து தூக்கிட்டு போங்க கோயம்புத்தூர் கூடவே வருது இது ஆகாயம் வருது ஆகாயம் வரதில்லை இப்போ போகும்போது அந்த அந்தந்த ஆக அப்படி போகல இந்த பிரதிம்பம் இருக்க ஜீவன் இவன் போனாலும் போகிறதுனாலும் கூட அந்த கணந்தான் போகிறத இல்லையா ஜீவனும் போகிறதில்லை அங்கெங்கே பிரதிபிக்குது அந்த அந்த காலத்தில் பிரதிக்கும் போது அங்கெங்கே ஜீவன் போகிறதாக தெரியுது என்னோட ரேடியோவை பிடித்தேன் இங்கேருந்து பிடித்துக்கிட்டு போவான் பாடிக்கிட்டே போகும் அங்கெங்கே இருக்கிற ஒளிபரப்பு அப்படியே இழுத்துதே எவ்வளோ இங்கேருந்து இழுக்கிறது இல்லை வாரபாளையத்தில் செஞ்சு போட்டான்னா அந்த பாட்டுக்கு ஈரோடு வரைக்கும் முடியலாம் அது கூட போகலாம் ஆனால் வரைக்கும் போகும்போது அங்கெங்கே தான் அந்த ரேடியோ ஆலைகள் எடுத்துக்கிட்டே ஒழிய குமார் பாலத்துக்கு வந்து தான் இழுக்கிறது இல்லை அது அங்கேயும் எழுத்துக்கிடுது அப்படின்னா விஞ்ஞான ரீதியில் நமக்கு அது இதுக்கு சாதகம் இருந்தால் பண்ணுது ஆராய்ச்சிக்கிறதுக்கு உட்காந்து தான் அதனால எங்கெங்கே எடுத்தாலும் கூட பாட்டு ஒன்று தான் போய்கிட்டே அது பாடினாலும் அந்த பாட்டு தான் உக்காந்துக்கிட்டே கேட்டாலும் அந்த பாட்டு தான் அதுபோல் சஞ்சாரம் பண்ணாலும் அந்த பரிவந்து தான் ஒரு இடத்துல அந்த பிறகு வந்தான் ஆத்மாவுடைய ஆசை சச்சியானந்தபுரமத்தினுடைய பிரதிமம் எங்கே மாறதில்லை அது எது வரைக்கும் ஆசாபாசுடையதோ அது வரைக்கும் அடங்கிறது அது வரைக்கும் மனசில் சம்மந்தப்பட்டு விவகாரம் பண்ணிவிட்டு துக்கப்பட்டு இருக்கிறது தான் போதுமங்கள் வரைக்கும் அந்த மனதுக்கு அலைச்சல் இருக்குது அலைச்சல் இருக்கிறதுனால அதை பிரதிபித்து ஆபாசமாக அலைச்சல் இருக்குது அப்போது நான் துக்கி என்கிறேன் போதுமங்கள் எண்ணம் வந்துடுச்சு நான் அவங்க சச்சியானந்தபுரமும் ஏன் நிச்சயம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த மனசு சஞ்சர்த்தி விடுபடுது விடுபட்டால் அதில் பிரதிபலித்தி இருக்கின்ற ஆபாசமாக ஓய்வடைகிறான் சஞ்சரம் இல்லாமல் இருக்கேன் அதே சான்ந்தம் பானமாகும் சுகமாக இருக்கும் நான் சுகமாக இருக்கேன் போ நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறேன் இத்தகைய ஒரு நிலையை நீ உணர்ந்து மனதை திருப்தனாக இருப்பாயாக சொன்னார் ஏகமா யானன உணர்ந்த கண்டிய ஆனந்தம் அனுபவிக்கின்றவர்க்கு மோகவாதனையேயற்ற மோனமாம் நிட்டையின்றி சோகமில் சுகமளிக்க சொற்பமும் வேறொன்றில்லை ஐநூற்றி துண்தான் சொல்றார் ஏகமாம் பிரமரூபம் அந்த ஏகபாவனை வர்றதுன்னா சாமான்யம் இல்லை கண்டபாவனையிலேயே பழையன மனசுக்கு ஏகபானம் வர்றதில்லை அகண்டவான வர்றதில்லை என்னத்தான்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை அது கேட்காது தான் இன்னும் பரிபாகமடையில் அர்த்தம் ஏகவாம் பரமரூபம் யானையன உணர்ந்த உணர்ந்து அப்படிப்பட்ட உணர்ச்சி வரணும் அகண்டமாகிய அவ்வளோ ஆனந்தம் அனுபவிக்கின்றவருக்கு இருக்கிறது நான் அது ஆனந்தம் இருக்கு அதனால் நானே ஆனந்த வடிவம் அகண்டானந்த வடிவம் நானாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த ஒரு ஜீவன் முத்திரளுக்கு மோகவாதனையே அற்ற மோனமாவட்டை இன்றி மோகவாதனை மயக்கத்தை கொடுக்கூடிய வாசனைகள் தான் தேக வாசனை லோகவாசனை சாஸ்திர வாசனை டம்பங்கரும் முதலிய அசுப வாசனைகள் இத்தகைய வாசனைகள் நிறை நம்பி உள்ளத்தில் செஞ்சதில் இருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உற்பத்தி வாசனை போனால் அனுப்புறது வாசனை வரும் அப்புறம் அதுக்கு வரிசை நீக்குது இல்லை வரிசையை வரிசையாக வந்துக்கிட்டே போயிடும் அது பாட்டு அது அது பார்க்குது நம்ம வேலைலாம் பார்க்குறது இல்லை நாம் என்ன பண்ணுறோம் அது வரிசையை வந்துக்கிட்டு ஆட்டம் போகிறோம் அதுக்கான நம்ம வேலை என்ன சோகமே சுகமளிக்க சொற்பமும் வேறு ஒன்றும் இல்லை அதாவது மோகவாதனை அற்ற அதை நீக்கிட்டோம்னா மோனமாக வரும் அதை மௌனமாகிய இரு சமாதானிலை கூடும் அது இல்லாமல் சோகமில் சுகமேலுக்கு அந்த துக்க கலப்பில்லாத சுகத்தை அடைவதற்கு சிறிது கூட வேறு என்று சகாயம் பண்ணார் இருக்கா கிடையவே கிடையாது சொற்பமும் இல்லையும் அதனால இந்த மாதிரி ஒரு அகாண்டா சச்சியானந்தபுரமன் நான்ங்கிற பாவனையை எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துறமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அந்த மனம் விரி மொழியோ இல்லைன்னா அது ஒத்துக்குது ஆனால் ஒத்துக்க மாட்டேங்குது அது அந்த கண்ண கிருபை இல்லையே நல்லது ஒத்துக்கலன்னா அந்த கண்ணை ரூபாயிலே நல்லது ஈஸ்வர கிருவை இருக்கு திருமணம் கிடைக்குது குருகிருப இருக்கு விளக்கம் கிடைக்குது சாஸ்திர கருவை பொருளும் விளங்கி போச்சு இதை அகண்ட பிரம்மா பிரம்மஸ்வரம் வந்து நான் தான் என்ன சாஸ்திரத்தின் தாற்பரியம் விளங்கி போச்சு மனசு தான் சுருங்க சுருங்கிட்டே இருக்குது அது விரிவாட்டிக்குதே ஏன்னா உங்களுக்கு விரிதா சொல்லுங்க விரிலேன்னு அர்த்தம் காலத்தில் அபியாசம் பண்ணி தான் போகணும் இல்லைன்னா போகாது ஏன்னா அழுக்கு நிறையா உள்ள வேட்டியில் ஒரு வெள்ளையில் வச்சா போகுமா நாலஞ்சு வெள்ளை வச்சு வேட்டுக்கு எழுது வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கணும் இழிஞ்சாலும் எழுதினா போ வச்சாத்தான் அது கொஞ்சம் வெள்ளையாகும் அவ்வளோ அளவுக்கு ஏறி போச்சு ஆகணும் ஆமாம் அப்படி இந்த மோக வாதனை அற்ற அது இல்லாமல் இருக்கக்கூடிய மௌனமாம் இட்டை மௌனமாகி அந்த சமாதில்லை அது இல்லைன்னு சொன்னாக்க இந்த துக்கம் இல்லாத சுகம் அளிக்க வேறு சாதனை எதுவுமே கிடையாது சொற்பமும் இல்லைன்னா சிது கூட கிடையாது இப்போ என்ன இருக்குது துக்கத்துக்குரிய சாதனை நிறையா இருக்குது ஆரம்பத்தில் சுகத்தை காட்டி காட்டி துக்கம் கொடுக்கறது தான் விஷயங்கள் விஷயங்கள் பூரா எப்போ விஷயானந்தங்கள் முழுமையுமே ஆரம்பத்தில் சுகத்தை காட்டும் அதுபோக துக்கந்த கொடுக்கும் ஆத்மானந்தம் ஆரம்பத்தில் கஷ்டம் கொடுக்கும் பிறகு சுகத்தை கொடுக்கும் இது என்ன இந்த மாதிரி இருந்தால் முடியுமா இது ஆரம்பத்தை சுகம் கொடுக்கலாமே அப்படின்னா இது கொடுக்குறதில்லை துக்கம் ஆரம்பத்தில் அது அந்த கல்லணம் தயாராகிறது தான் துக்கமே ஒழிய ஆத்மாடைய ஞானத்துக்கு அது துக்கம் கொடுக்கறதில்லை அந்த கல்லணம் பழைய நிலைக்கு இருந்து புதுநிலைக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறது இல்லை சஞ்சலப்படுது அது சஞ்சலம் துக்கம்னு சொல்லலே ஒழிய சஞ்சலப்பட்ட பிறகு சோமா தொட்டு இங்கே இருக்க லௌகிய விஷயங்களில் இந்திரிய சோகிறதுக்கு ஆசைப்படுறது ஏற்கனவே பழைய போன மனசு அது சம்மதிப்படுது சம்பளப்படுறதுனால சுகமாக தோட்டுது ஆரம்பத்தில் கெட்ட காரியங்களுக்கெல்லாம் சுகமாக தோட்டம் ஏன்னா பழைய பணம் தான் அது இதுக்கு புது பழக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு சஞ்சலப்படுது அது சஞ்சலம் தான் ஆரம்பத்தில் துக்கம்னு சொல்கிறத ஒழிய ஆத்மாவை இப்போ அறியுமதினால துக்கம் கிடையாது நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு துக்கம் கிடையாது அது சுகம்தான் நல்ல காரியம் செஞ்சு பழக்கம் இல்லாததுனால நல்ல காரியம் செய்ய மன மாட்டேங்குது ஆத்மியானம் அழகாக அடையிறது சம்மதிக்கிறது இல்லை இது தான் சஞ்சலம்னு சொல்கிறதா ஒழியா அந்த புண்ணிய காரியங்களோ அல்லது ஞான மார்க்கமோ கஷ்டமான மார்க்கமல்ல கஷ்டத்துக்கு ஆ துக்கம்னு அர்த்தமல்ல மனதை மாற்றி அமைக்கிற துக்கம் ஒழிய அந்த மார்க்கம் கஷ்டத்துக்கு கொடுக்கறதில்லை ஆரம்பத்துக்கும் கொடுக்கறதில்லை எப்போதும் அது இப்போ கஷ்டத்தை கொடுக்கறதே இல்லை கொடுக்காத ஒன்றை கொடுத்ததாக நினைக்கிறது காரணம் இது அஞ்ஞானம் அவசார தரிசைன்னு பேர் இப்படி விசாரம் பண்ணோமுன்னா அது ஒன்றும் கொடுக்கறது இல்லை இந்த மன சம்மதிக்காதனால துக்கமாக தோற்றுது மன சம்மதிக்க வைக்கிறது நாம் முயற்சி பண்ணத்தான் வேணும் அதுக்கு சொல்லணும் என்று செய்தோம்னா புண்ணிய காரியங்கள் செய்கிறது மன ஞான மார்க்கம் போல் சம்மதிக்கும் இதுதான் நிலையோடைய இதை விடுத்து நல்ல காரியம் செய்கிறதுக்கு தடவை அது மன அது சம்மதிக்காது தான் செஞ்சு பழக்கம் இருந்தாலே சம்மதிக்க சம்மதிக்கும் இது பழக்கமே இல்லை புது பழக்கமாக மூகவாதனை அற்ற மோனமாம் இட்டு இன்றி சோகமில் சுகமளிக்க சற்பமும் வேறொன்றில்லை சேர்ந்து கொள்ள வேறு கிடையாது என்று சொல்ல தத்துவ அமறிந்த யோகி நினைத்த தன் இச்சைவாறே புத்திர விருப்பன் போகுவன் படுப்பன் மற்றும் எத்தனை விதமோவாக விசேந்தவா இளங்கா நிற்பன் ஆனூறாவது பாட்டு இந்த பாட்டில் தத்துவ ஞானம் வந்தவனுக்கு விதி நிசேதங்கள்லாம் கீழேனு சாத்திரம் சொல்லி இருக்குது இது செய்யணும் இது செய்யப்படாங்கிற விதி நிசேதம் கிடையாது அஞ்ஞான காலத்தில் பந்தப்பட்டவர்கள் தான் விதி நிசேஷனுடைய கடந்தவர்களுக்கு விதி நிசேதம் கட்டுப்படுத்துறது இல்லை ஏன் இந்த விதி நிழகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் அந்த ஞானம் வர்றதுக்காகத்தான் சாலை விதிகள் எதுக்கு வச்சிருக்காங்க விபத்துக்கு ஏற்படாமல் இருக்கிற சாலை விதி வச்சுருக்காங்க இடது பக்கம்தான் போகணும் எதிர் வளர்ந்தால் பெல் அடிக்கணும் லைட் போடணும் இல்லை எதுக்கு விதி இருக்குது விதிக்கு புறம்பா போனால் தண்ணி போலீஸ்காரலாம் வச்சுருக்காங்க இல்லைன்னா இன்னும் ஒன்று மோதிக்கிட்டு தான் கிடக்கும் விதியில் இருக்கும்போதே அவங்க தடு மாடுறாங்க ஆனால் பிரயாணம் பண்ணாத வா வாகனம் இல்லாதவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது வாகனத்தில் போகலை என்ன கட்டுப்பாடு இருக்குது வீட்டில் இருக்காது பேசாமல் இருக்காங்க வாகனம் போகிறவங்க தானே விதிகள்னா வாதங்களும் போகிறது இல்லை அவங்களுக்கு எதை கட்டுப்படுமா இல்லை நடக்கிறவங்க தான் இல்லை ஓரத்தில் நடக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் அது ஓரத்தில் போட்டு அது பிரச்சனையும் இல்லை வாகனங்களில் போகிறவங்களை தான் இவ்வளோ விதி நிதியிடமெல்லாம் அப்படி போல் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு அதில் சுகம் வேணும் சுகம் வேணும்னு யாரும் அடைகிறாங்களோ அவங்கள்தான் விதி நிதியிடமில்லாம் அதுதான் உலக வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கை விட்டு ஆண்மை வாழ்க்கை போகிறவங்களுக்கு விசய ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட ஞானமடைந்த ஒரு கிழவே கிடையாது என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த பார் சொல்ற தத்துவம் அறிந்த யோகி தன் உண்மை சுரூபத்தை ஜடாபரோட்சமாக தெரிந்து கொண்ட அந்த ஞானிக்கு தன் சொருபானந்தம் ஆனந்தத்தில் நித்தமும் ரவிப்போனாகி வெளியில் விஷயானந்தம் அல்ல சுனந்தம் அதில் நாள்தோறும் ஆனந்தமாக இருக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்கு நினைத்ததன் இச்சைவாறே எப்படி சங்கல் பேர அப்படி போ வருவான் உங்களால் தான் புத்திர திசனே இருப்பன் ஒரு காலத்தில் உக்காந்துருப்பான் நிருப்பன் நின்றுட்டு இருப்பான் போடுவன் நடந்தும் போவான் படுப்பன் படுத்தும் தூங்குவான் மற்றும் எத்தனை விதமோவாக எந்ததுனால எந்த இச்சை ஏற்படுது அதிபரகாரணமாக இசைந்தவாறு இலங்கானிருப்பான் அவன் பிரியம் போல் நடந்து கொள்வான் அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது வாகனங்களில் போகிறவனுக்கு தான் கட்டுப்பாடே ஒழிய ஒவ்வொருத்துல நடந்து போகிறவனுக்கு எதுவுமே கிடையாது அதே மாதிரி உட்காந்து ஜென்னல் உட்காந்து பார்க்கறவனுக்கு எதுவுமே இல்லை அதுபோல் இவன் ஜென்னல் உட்காந்து மாதிரி இல்லை ஞானே அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்குது எதுவுமே கிடையாது அப்படி இல்லாதனால அவன் ஆனந்தவடியமாகவே இருக்கிறான் அவனுக்கு விதியும் இல்லை நிஷேதம் இல்லை விதி நிஷேதம் எல்லாம் ஆரம்பத்தில் உள்ளவர்கள் தான் அல்லது குடும்பத்தில் அல்ல பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் கிரகரசம் வானபரசம் சன்னியாசம் இதுக்கெல்லாம் விதிகள் இருக்கின்றன பிராமண சத்திரிய வைசிய சூதரியன் சொல்லக்கூடிய வருணங்களுக்கு விதிகள் உள்ளன இவெல்லாம் வர்ணாசிரமி வர்ணத்தை கடந்தவன் அதிவர்ணாசிரமி இவனுக்கு என்ன விதி சேரம் இருக்கு அதனால் அவனுக்கு எப்படி துக்கமாக இருக்கானா ஆனந்தமாக இருக்கான் அப்படிப்பட்ட நிலை அவனுக்கு வந்திருக்கு யசிஷனே தெரிந்து கொள்வாயாங்கன்னு சொன்னார் ஏதமாம் பதிபந்தங்கள் இன்றிய விருத்தியாகி பேதமில் பிரமஞானம் பெற்றுள்ள பெரியோருக்கு யாதொரு தேசங்காலம் இலக்கியா திட்டியாதி ஓதுமா சனமேயாதி ஒன்றுமே தேவையில்லை ஒன்றாவது தத்துவ ஞானிக்கு எதுவுமே தேவையில்லை என்றாலும் அபியாசிக்கும் இதில் பெரும்பாலும் தேவையில்லாமல் தான் இருக்கு அபியாசம் பண்ணவனும் கூட விதிநீரங்கு எவ்வளோ விளக்கப்படுகிறது அது சொல்கிறார் ஏதமா பதிபந்தங்கள் குற்றம் பொருந்திய பிரதிபந்த தடைகள அர்த்தம் புத பிரதிபந்தம் வருத்தமான பிரதிபந்தம் ஆகாயம் பிரதிபந்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரதிபந்தங்கள் ஞான பிரதிபந்தம்னு போயிருந்து இந்த மூன்று அப்புறம் மோட்ச பிரதிபந்தம் இருக்குது அஞ்ஞானம் சந்தேக பிரீதம் இதெல்லாம் மோட்ச பிரதிபந்தங்கள் இதெல்லாம் தாண்டிட்டமுன்னா அப்புறம் எந்த பிரதிபந்தம் இல்லைன்னு அர்த்தம் ஞானிக்கு இது இல்லை ஞான பிரதிபந்தங்கள் மூன்று மோட்ச பிரதிபந்தங்கள் மூன்று மோட்ச பிரதிபந்தம் நீங்கினாதான் சுகம் கிடைக்கும் இல்லைன்னா சுகம் கிடைக்காது ஞானம் வரலாம் இன்னும் அந்த ஞானத்தில் சந்தேகம் இருக்குமே ஆனால் மோட்ச பிரதிபந்தம் பேர் மோட்சம் கிடையாது சர்வதுக்கரை பரமானந்தாக பிராபித்து மோட்சத்தையும் இழக்கணும் அதனால சொல்கிறேன் மந்திர மூர்த்தி தன்னால் மாற்றிய வெய்வோனாலும் எந்திரம் இனி வர வகை செய்வார் போல் முந்தி என் உதேசத்தான் மோகம் போன ஆளுமையா புந்தி நீந்து உரைக்க உண்ணம் புகழும் என்னப்ப முண்டே ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்கு கேட்ட தேகமாம் பிரவம் என்றும் ஏகமாம் பிரமம் என்றும் அப்புறம் மோகமாம் இருதேபத்து உரைத்த வேதம் ஏகமாம் பரமம் என்றும் இதயத்தால் வருவாய் என்றும் சோகமா மனத்திற்கெட்டான் சுயஞ்சோதி என்றும் சொன்னீர் மூகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பருத்திடீரே என்று சந்தேகம் சொல்றார் பாருங்க மனதுக்கு எட்டும் எட்டா சொல்றீங்க வாக்கு எட்டும் எட்டா சொல்றீங்க சந்தியம் வந்து சேர்ப்போம் நான் என்ன பண்றது அப்படிங்கிறார் ஆகவே இது மோட்ச பிரதிமந்தன் பேர் அப்படி மோட்ச பிரதிமன்றங்களும் இல்லை அது திருமணமான பண்ணிதான் நீக்கணும் அதுதான் ஏதமா பதிபந்தங்கள் இன்றி ஞானி கிடையாது இதெல்லாம் விருத்தியாகி அப்படிப்பட்ட விருத்தி விருத்தி உடைய அகண்டாக்கார விருத்தி உடையவனாய் பேதமில் பிரம்மஞானம் பெற்றுள்ள பெரியோருக்கு பேதம் இல்லை என்ன பேதம் சஜாதி விஜாத்திய சுகத பேதம் ரகிதம் அது இல்லை அப்புறம் பஞ்ச பிராந்திகள் இதெல்லாம் கிடையாது இப்படி எல்லா பேதங்களும் போய்விட்டன பற்றியுள்ள பெரியோருக்கு யாதொரு தேசம் காலம் எந்தவிதமான தேசத்தில் அவர் கட்டுப்பாடு இருக்குது காலம் கட்டுப்பாடு என்ன இருக்குது ஏன்னா காலாதீதன் தேசாதீதான் இலக்கிய தீட்டு இலக்கியங்கள் அதாவது உலக சம்பந்தமான வரலாறுகள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது ஆதி சொன்னதுனால மற்ற எல்லாம் சேர்த்துக்கணும் ஓதும் ஆசனாதிகள் அதன் பிறகு பத்மாசனம் முதலான ஆசனங்கள் இருந்தால் அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறத இல்லை அபியாசம் பண்ணி முடிஞ்சதுனால எந்த ஆசனத்துல இருக்கலாம் வீராசனம் பெரும்பாலும் பத்மாசனம் தான் சொல்லுவாங்க நெட்டைகள்லாம் இல்லைன்னா சித்தாசனம் சொல்லுவாங்க இது ரெண்டு முக்கியம் கம்பெனும் அதன் பிறகு அவர் இஷ்டத்துக்கு எந்த ஆசனங்கள் நியமும் இல்லை ஒன்றுமே தேவையில்லை எதுவுமே இல்லை ஞானம் நிலையில பிறகு ஒரு அடையிற அபியாசத்துலாம் தேவை தான் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம் அதனால் எல்லாமே வேணும்னு அர்த்தமும் இல்லை இப்போது ஆத்ம விஷாரம் குறிப்பிட்ட காலமும் இடமோ தேவையில்லை போய்ட்டே செய்யலாம் படத்துக்கிட்டே செய்யலாம் உட்காந்துக்கிட்டு செய்யலாம் தூக்கிட்டு படக்கிலையும் செய்யலாம் தூங்கிகிட்டே செய்யலாம் தூக்குறவங்களுக்கு செய்யலாம் ஷோப்பனத்தில் கூட செய்யலாம் சப்பனத்தில் அந்த செஞ்சு பழக்கம் வந்து சப்பனத்தில் வரும் அதனால் இது நியமம் கிடையாது ஆனால் காமியமாக செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நியமம் உண்டு அதுக்கு ஸ்நானம் பானங்கள் செய்துட்டு சாத்திரம் சொன்னபடிக்கு விதிமுறைப்படி தான் தழுவி விரதங்களோ சீலங்களோ அல்ல யா கிரமங்களை செய்யணும் ஜபத்தியானங்களும் அப்படித்தான் செய்யணும் இதுக்கு அப்படி கிடையாது ஏன் கிடையாதுன்னா இது நிஷ்காமல் செய்கிறது தன் உண்மை ஸ்வரூபத்தை அறிகிறது லௌகிக்க பொருள்களை வேண்டாதது உலக பொருள்களை தேவையில்லை நினைக்கிறது அப்படிப்பட்டது இது இப்போ ஐட்டானு சேதனம் வேணும் அது ஐட்டானி சேதனமும் ஆனந்த வடிவமாக இருக்கிறதுனால பரம திருப்பி உண்டாகிறது அத்தகைய நிலை இருக்கிறதுனால இதுக்கு எந்த நியமங்கள் தேவையில்லை என்று அபியாசிக்க உண்டு அவர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குமா அதனாலே அது ஜீவன் புத்தனுக்கு தேசக்கால நே நியமங்கள் கிடையாதுன்னு சொன்னார் தன்னினை அறிவதற்கு தான் ஒரு நியமம் வேண்ட மன்னிய கடமைதென்று மலைவர வறிவதற்கு துண்ணிய பொருள் விளக்கம் தோடமில் சற்றுவன்றி பின்னொரு நியமம் தன்னை பேணுவெங்கும் உண்டோ முன் பாட்டில் எல்லா ஒன்று நியமங்கள் வேண்டாம் சொன்னமே அதற்கு இதை விளக்கம் கொடுக்க ஏன் வேணாங்கிறது அப்படிங்கிறானு தன்னினை அறிவதற்கு தானொரு நியமம் வேண்டாம் என்று முன்னர் சொன்னோம் அதுக்கு என்ன காரணம்னு திட்டான்னு சொல்லி டாக்டர் வளர்க்குறார் மன்னிய கடம் எது என்று மழை வர சந்தேகம் இல்லாமல் அறிவதற்கு என்ன செய்யணும் ஒரு பாத்திரம் அங்கே இருக்குது இது வந்து சட்டி அல்லது முட்டி தாலின்னு தெரியுது நம்ம சந்தேகமில்லாம் தெரியுது என்ன சாதனை வேணும் கண்ணு தான் வேணும் வேறுனு தேவை இல்லை அதான் கண்ணு இருந்தாலும்னா கண் கொட்டமில்லாக்க என்ன சாலேஸ்வரம் அப்புறம் தூரம் போகிறோம் இல்லை விடுபட்டதாக இருந்தாக்கா ஒன்று கடை தெரியும் அதான் சொல்லுறேன் துண்ணிய பொருள் விளங்க தொடக்கமில் தோடமில் என்ன குற்றமில்லாத கண்டு வேணும் தோடமில் சற்றுவன்றி அது அல்லாமல் பின்னொரு நியமன்தன்னை பேணுவது எங்கே உண்டோ இவொரு காதினாலேயும் மூக்குனாலேயும் பார்க்கலாக முயற்சி பண்ண முடியுமா ஒன்று தேவை அதே போலத்தான் என்று அடுத்த வாழ்க்கையில் விளக்கம் போகிறார் அந்த வாணித்த சுத்தமாகிய விவ்வான்மாவும் தொந்தமா மனவிருத்தி சுத்தமாயிருக்கும் போது சந்ததம் தானே தோன்றும் சாருமோ தேசங்காலம் பிந்தியோர் சுத்தியாதி பேணுவா தோன்றும் இல்லை முன்பாட்டில் சொன்ன அந்த தோடமில் சச்சுவண்டியன் சொன்னதுக்கு இங்கே என்ன பண்ணுறார் அந்தவா அந்த பிரகாரம் நித்த சித்தம் ஆகிய இவ்வாண்மாவும் நித்தமாயும் நமக்கு ஏதாரமாக அடைந்தவசுவாக இருக்கிறதா சித்தம் அடைந்தவசுவாகவும் இருக்கின்ற இந்த ஆன்மாவும் சொந்தமாக மனவிருத்தி சுத்தமாக இருக்கும்போதுன்னு நமக்கு சொந்தமானது இந்த மனம் அது சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த காலம் சுத்தமானு சொல்லணும் சுற்றிக்கிட்டு இருக்குது சுற்றுறதை நிறுத்தி சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான் கண் எப்படி குற்றமில்லாமல் இருக்கணுமோ பதார்த்தம் தே தீர்த்தமாக அறிவதற்கு அப்படி மனமானது திருத்தமாக சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் இருந்தால் ஆத்மா தீர்த்தமாக அறியலாம் என்பதை வளர்க்குறார் அதனால் சொந்தமாக மனவிருத்தி சுத்தமாக இருக்கும்போது அந்த கடன் சுத்தம் இருந்தால் சந்ததம் தானே தோன்றும் நிரந்தரமாக அது இயல்பாகவே காணப்படும் சாருமோர் தேசங்காலம் இதனால் இதற்கு பொருந்தைய தேசமோ காலமோ பிந்தியோர் சுத்தி ஆதி மீண்டும் ஏதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் ஏதாவது வேணுவது ஒன்றும் இல்லை ஒன்றும் தேவையில்லை அதனால தான் வேறு சாத கால தேசங்கள் வேண்டாம் சொல்கிறது காரணமாக தான் கண்ணு திருத்தமாக இருந்தால் பாத்திரம்தே கண்டுபிடிக்கலாம் திருத்தமாக அந்த கணம் சுத்தமாக இருந்தால் தானாகவே விளங்குது முயற்சி இல்லாமல் விளங்குது நான் பிரர்மசுரவன் நான் சச்சிதானந்தன் தானாக விளங்குது திருத்தமாக விளங்குது சந்தேக இல்லாமலே விளங்குது சந்தேக விரீதங்கள் காரணமே அந்த காலம் சுத்தம் காரணம் சந்தே விரீதங்கள் குறைவாக காரணமே சுத்தம் தான் அர்த்தம் அதனால் சுத்தமாக இருந்தால் தானாக விளங்கிறது ஒரு சந்தியை வரட்டும் அந்த சந்தையை வச்சுக்கி என்னன்னு வார்த்தை பண்ணும்போது சுத்தமாக இருந்த அந்த கணம் அவங்க தானாக வந்துடும் விளக்க வந்துடுது சுத்தமான அந்த கணம் இல்லாதனால சந்தியாவில் வார்த்தாக செய்யும் அது அவளுக்கு விளங்குறது இல்லை பார்த்து கொண்டு கேட்கணும் அவங்களும் விளங்கியிருந்தாலும் அவங்களும் சொல்லுவாங்க அவங்க ஒரு கடவுள்னு சொல்கிறது உண்டு அப்புறம் சந்தையை பலமாக போயிடும் ஒரு கடவுள் சொன்னால் மனசமான அடைகிறது இல்லை ஏன் சொல்கிறது அவருக்கும் தெரியல போட இருக்கு நமக்கு தெரியலன்னா அவருக்கும் தெரியலாமல் இருக்கு மனதுக்கு சமாளம் அடையிலையே இன்னும் எங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு தான் சிந்தனை வரும் ஆனால் சுத்தாந்த கரணத்தில் சந்தேகம் வந்தால் உடனே நிவர்த்தி ஆகும் அவசாந்த கிரணத்தில் சந்தேகம் வந்தால் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளு வந்தால் நிவர்த்தி அப்படி ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு இது அரசாந்த காரணம் அல்லவா அதனால் இதுதான் சந்தே காரணம் வேற அதனால் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ண நிஷ்காம கர்மம் செய்யணும் நிஷ்காம உபாசனை செய்யணும் அப்படி செஞ்சு எந்தவரை செய்யணும் அந்த சுத்தமாக இருக்கும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் அது செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நடக்க ஐயோ செஞ்சாக்கா எப்படி நான் படைக்கிறதுனாக்கா படைக்கிறது சுகத்துக்கு இங்கே பல கோடி மடங்கு உயர்வான பிறகு விளக்கு பிரமாண்டதுமே கிடைக்குது அப்புறம் ஏன் சுத்தம் பண்ணப்படாது நிஷ்காம ஏன் கர்மம் பண்ணப்படாது இஸ்ரார பண்ணி ஏன் பண்ணப்படாது பலன் கருதாமல் ஏன் உபாசனை பண்ணப்படாது பலன் கருதி தான் எந்த லாபத்து வர்றது நமக்கு பெரிய லாபம் இருக்கும்போது ஏன் பலன் கருதணும் அப்படி எப்படி சைர சம்பிரச்சனை அது இப்போ நல்ல இருக்கத்தான் அது கொடுக்குது அப்படி கொடுத்தா கூட எனக்கு திருப்தியாக இல்லையே அப்படின்னா திருப்தி படுத்திக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கூட திருப்பி வர்றதில்லை கிடைக்கிற பொரு உங்களுக்கு திருத்தி வரவே வராது பிரார்த்த அனுசாரம் கிடைக்கிறது போதுங்கிறவங்களும் எப்போ ஒன்று மற்றவங்க கிடைக்கவே கிடையாது அதனால பிந்தியோர் சுத்தி பேணுவது ஒன்றுமில்லைன்னு சொன்னார் தேவன தோகம் என்று தெளி ஞானத்திற்கு தேவையாய் வேரிங் கொன்றும் திறமையே போல் பாவன பிரமஹமே நானென்றிவா மேவிய ஞானத்திற்கு மீள ஓர் அபேட்சை இல்லை வீஸ் விடாமையில் அறுநூத்தி நாலாவது பாட்டு குருவானவர் சிசியருக்கு மீண்டும் உபதேசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இந்த அத்தியாயம் இதில் ஞானிகள் பிரதிபந்தங்களிலிருந்து ஈடுபட்டவர்களாயும் இன்னும் தத்துவம் அறிந்த விதி விதி நிர்வாகம் கடந்தவர்களாயும் இப்படியெல்லாம் என்று சொல்றார் இப்போது அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் கண்ணெப்படி பொல்லையே பார்க்க அப்படி போல் அந்த ஞானமானது இந்த உலகத்தை மனநூவமாகவே பார்க்க உதவும் முடிய வேறு மா மாறுதலாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்போது தேவதத்த அகம் என்று தெளிவுருவ ஞானத்திற்கு அந்த இந்த தேவதத்தன் என்ற அந்த தத்துவசி மகாவீத திருஷ்டான் சொல்கிறது அப்போ அந்த தேவதத்தன் அகம் நான் அதாவது அந்த தேவதத்தனானவன் முன்னே அங்கே செல்வந்த நிலையில் இருந்தவனும் இப்போ சென்னை இருந்தவனும் நான் தான் என்று அவன் தெளிவுழுவதற்கு வேறு சாதன தேவையில்லை அவனுக்கு அனுபவமாகவே இருக்கு அப்படி போல் தேவையாய் வேறு இங்கு ஒன்றும் தேடிடா திறமையே போல் அவருக்கு என்ன என்னைய நீ அங்கே உன்னே பெரிய ராஜபோகமாக அனுபவித்தாய் நான் பார்த்துருக்கேன் இப்போ இங்கே வந்து பிச்சை பிச்சை காரணம் இருக்கிறியே என்ன காரணம் கேட்டால் அது நான் தான் இது நான் தான் சொல்கிறது தவறு ஒன்றும் இல்லை அவனுக்கு அனுபவமாக இருக்குது அப்படி போல நான் பாவனை பிரமவித்து பிரமவே நான் என்று இவ்வாறு மேவிய ஞானத்துக்கு மேலே ஒரு அபேட்சை இல்லை அந்த நான் பிரம்மஸ்வர்பன் என்ற பாவனை ஏற்பட்டது அந்த பிரம்ம வித்து என்ன செய்ய பரவமே நான் அது மேலான ப்ரமே நான் என்று அந்த பிரம்மவித்துக்கு அப்படியே அந்த பாவனை வர்றது ஒன்றாக அதிசயம் இல்லை எனக்கு வேறு விரும்ப வேண்டிய தேவை இல்லை நான் எப்போதுமே பிரம்மசுரமாக இருக்கிறேன் என நிச்சயம் உண்டாகிறது வடக்கே ராஜனாக இருந்தது அவன் தான் இங்கே தெற்கே தனியாக சேர்ந்து அதுதான் அவனுக்கு எப்படி இருக்குது அதுவும் நான் தான் இதுவும் நான் தான் ஆனால் உபாதி என்ற பான் இருக்கிற மாதிரி உன்னை அஞ்ஞான காலத்திலே நான் பந்தப்பட்டவனாக இருந்தவன் நான் தான் ஞான காலத்திலே விடுபட்டனாக இருக்க நான் அப்படி விடுபட்டனாக இருக்காரு நான் வந்து வேறு சாதனை ஒன்று இல்லை இப்போ என்ன விசாரம் ஒன்று தான் பாவனாக இதுக்கு அதுதான் முக்கியமொழியாக வேறு எதையும் அபேட்சிக்க வேலை தேவையில்லை பரவமே நான் என்று இவ்வாறு மேவிய ஞானத்திற்கு மீள ஒரு இல்லை வேறு இந்த ஞானத்துக்கு வேறு தனியாக தொலைக்கு எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஆகவே நான் சுரபம்ங்கிறது இரண்டு சித்தி தோஸ்து அந்த தேவதத்தின்கு எப்படி அவன் எந்த ரெண்டு உபாதி இருந்தாலும் ஒருவனாக இருக்கிறானோ அப்போது இங்கேயும் பந்த மோட்சம் என்று ரெண்டுக்கும் நானாக இருக்கிறேன் என்ற ஒரு பாவனை ஏற்படுறதுக்கு விசாரந்தான் காணவில்லை வேறு கிடையாதே சொல்ல இறைவியார் ஜகத்தைப் போல யாதொரு பிரமதேசார் பரவிய ஜகமனைத்தும் பகுப்புடன் விளக்கலாமோம் உரிமையாம் அந்த தேசை உண்மை இல்லாத துச்ச உருவமாம் எவ்வனான்மா உள்ளவா விளக்கி அறுநூற்றி அஞ்சாவது ஓட்டில் இரவியால் ஜகத்தை போல இரவி சந்திரன் சூரியன் சூரியன் காலையில் உதயமான பிறகு எல்லா விவகாரங்களும் தெளிவாக நடக்கின்றன மறை வரைக்கும் ஒழுங்காக அப்புறம் மறைஞ்ச பிறகு விவகாரிலாம் குறைஞ்சிரியாக வந்துடும் ஏன்னா வெளிச்சம் இருந்தால் நடக்கும் அப்படி பிரகாசத்தினாலே இந்த உலாம்போரா விளங்கி கொண்டிருக்கிறது போல் யாதொரு பிரம்மதேசால் பரவிய ஜகமனைத்தும் பகுப்புடன் விளக்கலாமோ இந்த சூரியனையும் பிரகாசிக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபந்தான் சூரிய அஷ்டப்பிரகாசங்களையும் விளக்கச் செய்தது அதுதான் சித்துன்னு பேர் இந்த ப இந்த எட்டு பிரகாசங்களையும் விளங்கச் செய்து தான் எந்த ஒரு அபேட்சயமின்றி பிரகாஷ வடிமமாகவே இருக்கிறது சுயம்பிரகாசமாக இருக்கிறது இதுதான் பிரம்மசுரபம் அப்படிங்கிறார் இந்த நவீன காலத்தில் மேல் நாட்டு ஆராய்ச்சியே பாடபுத்திர வச்சு நம்மளை நம்ப செய்கிறாங்க சூரியன்லேருந்தால் பூமி வந்தது பிடிக்கிட்டு வந்துச்சான் பாதி இதிலேருந்து பாதி சேர்ந்த பிடிக்கிட்டு பிடிச்சான் அப்போ சூரியன் எதுலேருந்து வந்தது ஜகத்தைப் போல இது சரி உதாரணத்துக்கு யாதொரு பிரம்மதேசால் எந்த பிரம பிரகாசத்தால் பருவிய ஜெகமனைத்தும் நிஸ்தாரமாக இருக்க இரல் பதினாலு லோகங்களும் பகுப்புடன் விளக்கலாமோ அந்தந்த பிரிவியை மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒருமையாம் அந்த தேசை ஏகோடியுமா இருக்கின்ற அந்த பிரகாசத்தை ஆத்ம பிரகாசத்தை உண்மையில்லாத துச்ச உருவமாம் எவ்வனான்மான் இதுக்கு உண்மை இல்லை சத்தன்மை கிடையாது துச்சம் துச்சம்னா மூன்று காலத்திலையும் இல்லேதான் சொல் மாத்திரம் இருக்கிறத துச்சம் ஒன்று போய் மித்தியம் என்ன ஒரு கால தோற்றம் உள்ளு ஒரு கால தோற்றம் அது இல்லதான் ஏன்னால் துச்சமே தான் அது கூட அதனால் ஒரு காலத்தில் இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்ல முடியாது அதுபோல் துச்சா உருவமாக மூன்று காலம் இல்லாத சொல் மாத்திரமாக இருக்கின்ற இந்த வடிவம் மோடு கூடிய எவ்வனான்மா எந்த ஆத்மா இல்லாத வஸ்து மாயானது உள்ளவாக விளக்கி வைக்கும் இது விளக்குமா ஆ சூரியன் வெளிச்சது இருட்டை போக்குறேன் அப்புறம் இருட்டு வந்து சூரியன் வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குமா அதுபோல் பிரம்ம தேஸ் பிரம்ம பிரகாஷம் எல்லாத்தையும் விளக்குது அப்புறம் இதை விளக்குறதுக்கு துச்சி வடிவம் சாமிரிச்சிவிடல இல்லை வேத சாத்திர புராணம் விவிதமாம் பூதமெல்லாம் யாதொரு தேசினாலே என்றுமே இளங்கா நிற்கும் பௌதமா மந்த தேசம் பூரண பிரமந்தன்னை ஏதுமே இஜகத்தில் இலக்குவ ஜெங்கும் இல்லை அறுநூத்தி ஆறாவது பாட்டு வேத சாத்திர ூர் சா சொல்லக்கூடிய நாலு வேதங்கள் சாஸ்திரங்கள் அதாவது சட் சாஸ்திரம் சொல்கிறாங்க சட் சொல்லது உண்டு புராணங்கள் இறைவனை பற்றிய வரலாற்றுக்கு புராணம்னு பேர் இதிகாசங்கள் மன்னர் அப்புறம் மகான்களுடைய சரித்திரத்துக்கு இதிகாசம்னு பேர் இப்படி விவிதமாக அநேக இருக்கின்ற பூதமெல்லாம் இன்னும் பஞ்சபூதங்கள் இவைகள் அனைத்தும் யாதொரு தேசினாலே எந்த ஒரு பிரகாசத்தினாலே என்றுமே இலங்கா நிற்கும் எப்போது எழுதி கொண்டிருக்கிறதோ போதமாம் அந்த தேசாம் அது வெறும் ஜட் ஜடப்பிரகாசம் அல்ல சேதன பிரகாசம் ஞான வடிவமான அது அறிவொளி போதமாம் அந்த தேசாம் பூரணம் பிரம்மந்தன்னை அது எங்கே இருக்கு ஒரு மூலை இருந்து இன்னொரு முறை இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்கே இறந்துருக்கு பூரணம் அப்படிப்பட்ட பூரணம் பிரம்மம் தன்னை ஏதுமே இஜகத்தில் இலக்குவது என்றும் எங்கும் இல்லை அதை போய் பிரகாசிக்கச் செய்கிறதுக்கு இது உலகத்தில் எது இருக்கா கிடையாது உள்ள ஒரே வசு தான் கிடையாது ஆகவே எல்லா பொருள்களையும் விளக்கி வைப்பது அந்த பொருள்னு பிரகாசம்தான் இந்த பொருள்கள் அதனுடைய ஒளியினால்தான் பரிணாம அடையுது இல்லைன்னா பரிணாமடை யோகத்துக்கு கிடையாது காந்ததி முன்னாள் இரும்பு சேட்டுக்கிற மாதிரி சேட்டை பண்ணணும் பரிணாம அடையுது ஆனால் பரிணாம இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரன் இஷ்டத்துக்கு அவர் சீட்டு பண்ணுறார் கருத்துவம் அகரு திருவம் அநியா கருத்துவம் என்று மூன்று விதமான முறைகளை கையாள்வார் கிரமமாகவும் செய்வர் அப்புறம் செய்யாமலும் இருப்பார் சாட்சியாகவும் இருப்பார் வேறு செய்வார் கர்த்தத்துவம் அகர்த்திருவம் அனிதா கருத்திருவம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது அடிப்பட்ட மகிமை அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் ஆளு பிரம்மந்தான் பிரம்மத்தின் பிரதிபிரம்மம் பிரம்மந்தான் அவருக்கு எப்படி அந்த அறிவு வந்தது அப்படின் சொன்னால் அந்த மாயை நிறத்திலேயே சுத்த சத்துவ குணம் மாயக்கு அது விளக்கம் கொடுக்குது அதே கொடுக்குது சுத்த சத்துவ குணம் மாயில பிரதிபித்திருக்கும்போது எல்லா விளக்கம் கொடுத்துரு சர்வக்க உபாதின்னு பிற அதுக்கு எல்லாம் கொடுத்துருது அப்படி போல் எங்கே அந்த ஈஸ்வரான கிரகத்தினால் ஜீவன்முத்தினர் ஐவானையானால் அந்த சுத்த சத்துவ குணத்தில் பிரதிப்பான பிரதிமிக்கிற காலம் தான் ஜீவன் அந்த சேர்த்து எல்லா விளக்கம் எவ்வளோ தெரியுது எவ்வளோ தான் ஈஸ்வரன் தெரிய உண்டு ஆனால் ஈஸ்வரனுக்கு பஞ்சகரித்தையும் உண்டு பஞ்சகரித்தும் இல்லை இது வந்து வித்தியாசம் எல்லா விளக்கம் தெரியும் மறைப்பே கிடையாது அந்த மாயினுடைய சத்துவோண சுத்த சத்துவண சாமர்த்தியம் அப்படி இருக்குது விளக்கம் செய்யுது அதை விளக்கம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் அந்த பிரமத்தினுடைய சாமர்த்தியம் உடைய இந்த பிரதிமத்தின் சாமர்த்தியம் இல்லை பிரம்மத்துக்கு அந்த சாமர்த்தியம் எப்படி வரும் வருமா நம்முடைய முகம் அழகாக இருந்தால் தானே கண்ணால் முகமாக அழகாக இருக்கும் கண்ணால் மட்டும் அழகாக இருக்கலாம் நம்ம முகம் அழகாக இல்லைன்னு சொல்கிறோம் முதல்ல முடியுமா இங்கே தான் முக்கியம் இல்லை அப்படி போல் இந்த மாயினுடைய பரிணாமங்கள் அதனுடைய சாமர்த்தியங்கள் அனைத்து விதம் பரிணாம அவ்வளோ தான் அந்த பரிணாமத்தை வைத்து கொண்டு அனந்திதமாக செய்கிறது ஈஸ்வரன் தான் ஒரு வாகனம் வாங்குறோம் வாகனத்துக்கு ஒரு கருவியெல்லாம் கொடுத்துருக்கேன் அது பெட்ரோல் ஊற்றி டீசலாக ஊற்றினோடனா அது என்ன செய்யுது சுவிட்சி போட்டால் போகுது அதுதான் வேலை இருக்குது வேணா பண்ணுது போகுறவர் சரி போகிறது ஒரு ஆள் வேணும் இருக்கு அதுதான் ட்ரைவர் ஓட்டி கார் ஒரு ஆள் இருந்தால் தான் அது போகிறதை கட்டுப்படுத்தி நம்ம செவரித்தையும் செஞ்சுக்கிறாங்க இல்லைன்னு எங்கே போவோம் போக எங்கே போயிட்டு போயிருப்போம் அவ்வளோதான் திண்டுபூசி அதுபோல் மாயை பரணாமடையக்கூடிய யோகிதை உண்டு இட்டத்துக்குட்டோம் பண்ணால் எந்த விதமான ஆளுக்கும் தெரியலை சொல்ல முடியாது அதனால் பயன் கிடையாது கெடுதல் தான் வரும் எப்படியும் போயிடும் என்ன வர ஈஸ்வரன் அந்த சலோக்கிய பாதையில் இருந்து கொண்டு ஒழுங்குபடுத்துகிறார் அதுவும் ஆறு அஞ்சிலிருந்து ஒன்றுலேருந்து ஆறா தீட்டு தீ தீட்டி பண்ணுறார் இவர் தித்தி பண்ணுறார் சம்மானம் பண்ணுறார் அப்புறம் இவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஜீவர்களை மறைப்பு கொடுக்குறார் இவர் அருள் பண்ணுறார் இவ்வளவும் செய்யக்கூடிய அத்துக்கு ஈஸ்வரன் தான் சர்வோஜ் ஈஸ்வரன் பேர் அதான் காரணம் பெறவன் பேர் அவர் தான் சிறு சேம்பாரம் அலக்கிரம் திருவாரம் பண்ணுறதுக்கு அஞ்சு முகூர்த்தங்களாகவும் பிரணாமடை அடைது இது அதை அடையச் செய்கிறார் அவர் அவ்வளோ சாமர்த்தியம் இதுக்கு பரிணாமிக் உண்டு அதை சுதந்திரம் பேர் மாயக்கு சுதந்திரம் உண்டு எப்போது பிரம்ம சம்ம சன்னிதானத்தில் சம்மந்தம் ஏற்படும் போது அது பெருதும் வரும்போது மத அது சுதந்திரம் கிடையாது அதான் சுதந்திரம் இழு சுதந்திரம் யாருன்னு சொல்லலாம்னு வரும் மாதிரி சுதந்திரம் உண்டு சுதந்திரம் இல்லாத உண்டு ஜடம்தான் ஜடத்தன்மை மாறி பரிணாமத்தன்மை வருதுன்னா அந்த சன்னிதானம் விசேஷம் போது காந்தி உடனே இரும்பு சேட்டிக்கிற மாதிரி உருவமாகி பொருந்தியே மற்றொன்றாலும் ஈதழம் உணர ஒன்னா விளக்கிய வடிவாய் நிற்கும் அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை மீண்டும் சொல்றார் ஓதிய இந்த அவன்மா இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்த இந்த அதிர்ஷ்டான சேதமான பிரம்மஸ்வரபம் ஓர் சுயஞ்சோதி ஆகி அது தானாகவே உண்டான அறிவுடி மொழியை ஒரு இது உண்டானதல்ல எதனாலும் சொன்னால் வியாகமான வசூல் அதனால தான் உண்டாகுமா அது அனாதேன்னு சொல்வது அப்படிப்பட்ட சுயம் ஜோதி தீதர எந்த விதமான குற்றங்கள் இல்லாமல் அனந்த சக்தி திகழ் உடைத்தாகி இடத்துல அனந்த சக்தியும் இருக்கின்றன பிரம்மசக்திகள் அனந்தமாவதை கண்டுபிடித்தல் கூடாது என்றார் எத்தனையோ சக்திகள் ஒரு சக்தியானது ஆயிரக்கணக்காக பாருன்னா அடையுது பிரிச்சுக்க வேண்டியது தான் அதனால் அனந்த சக்தி எல்லையில்லாத சக்தி திகழ் உடைத்தாகி எல்லா போதமாக உருவமாகி அந்த சக்தியின் மூலமாக அறிவு வடிவமாக உள்ள தீவர்களையும் சீட்டி பண்ணுறார் அந்த உருவங்களாக்கும் ஆக்குகிறார் பொருந்தியே அப்படி பொருந்தே செய்கிறார் மற்ற மாற மாறாக ஒன்றாலும் ஈதென உணர ஒன்னா இலக்கிய வடிவாக இருக்கும் அப்படி செஞ்சாலும் கூட இத்தகைய பொருள்கள் மூலமாக பொருள்கள் அதை விளக்காது அந்த பொருள்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு உணரவும் முடியாது இதை இவர் தான் உணர்ந்து செயலர் இல்லைய அந்த பொருள்களுக்கு என்னை இப்படி செஞ்சார் நான் அவரை விளக்குகிறேன் என்று விளக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது அதனால ஒன்றாலும் ஈதெல்லாம் உணர ஒன்னா இலக்கிய வடிவாய் நிற்கும் எப்போதும் விளங்கி கொண்டிருக்கின்ற வடிவமாகவே நிற்கும் அத்தகைய பரம்பொருள் அதனுடைய நிலை அப்படி இருக்கு ஆகவே அத்தகைய பிரம்மசுரபமானது அனந்த சக்திகளை கொண்டு இந்த பிரதிம்பத்தின் மூலமாக இந்த அநேக உருவங்களாகவும் கா காட்டுகிறது உருவம் இருக்கிறது ஆகவே பிரம்மசுரூபந்தான் எல்லாம் செய்கிறதுன்னு சொல்லப்படும் ஆனால் பிரம்மசுரூபம் நிஷ்கிரியை கிரியை செய்யாதானாலே கால பிரமத்தை எதிர்த்து பார்க்கறது காலப்புறம் கிரிய உடையது அதனால் அதை செய்ய முடியும் ஆபாச பாகத்துக்கு தான் செயல்பாடு எல்லாம் உண்டே ஒழிய அதிஷ்டானத்துக்கு அந்த செயல்பாடு கிடையாது ஆனாலும் அதிஷ்டானத்தினுடைய சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் ஆபாச பாகத்துக்கு கிடைக்கிது எங்களுக்கு கிடைக்குமா ம் பிம்பத்தினுடைய தோஷம் எப்படி அப்படிதான பிரதிம்பத்தில் இருக்கும் இப்போ இவ்வளோ சாமர்த்தியம் எங்கே இருக்க வரும்போது உண்டு ஆனாலும் மாயோடு சம்மந்தப்படாமல் வெளிப்படுறதில்லை ஒருவன் பெரிய வித்வான் நல்லா பாடுவான் யாராவது பாட சொல்லி கேட்குறதுக்கு ஆளு தான் பாடுவாங்களா சும்மா பாடிக்கே இருப்பாங்களே வித்தியை காட்டில் அப்போ தான் கூட்டம் சேர சேர அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் பாடுறவங்களுக்கு நாலு பேர் தான் உட்காந்து மேடையில் நாலு பேர் வாத்தியம் இவங்களாம் கீழே கேட்குற நாலு பேராக இருந்தால் உற்சாகம் வருமா மேடையில் நாலு இருக்காங்க பக்குவாதான் அதிகாரா கேட்குறது நாலு பேர் உஷாக இருக்குமா ஒன்று இருக்கா உள்ள விந்தியெல்லாம் உள்ளே போயிடும் ஆனால் இப்போ நிறைய கூட்டாளர்கள்ட்ட உஷாகமாக பாடுவோம் அந்த மனசு குதூகலமாகுதா அப்படி போல் ஈஸ்வரன் ஆனவர் பிரம்ம செய்கிறார்கள் இல்லைன்னா அது அது பிரமத்தின் சாமர்த்தியம் அடங்கு இருக்கு அது மாதிரி சம்மந்தப்படும் வெளிப்படும் இல்லை வெளிப்படாது உற்சாகம் வருது அப்போ அதே போல் ஜீவனுக்கு அப்படித்தான் கூடசனுக்கு எல்லா சாமர்த்தியம் உண்டு இருந்தாலும் இந்த உபாதி சரியில்லை அவித்த உபாதி அந்த கண்ணு உபாதி சரியில்லை உபாதியுள்ள சாமர்த்தம் அந்த மாதிரி அங்கே செயல்பாடு உண்டு அதனால் இறைவன் என்று சொல்வதே பிரம்மந்தான் அது பிரம்மஸ்வரூபத்துக்கு செயல் இல்லாத நிலை மாய சம்பந்தம் இல்லாத நிலையில் சம்பந்தம் ஏற்படும் போது செயல்பட்ட செயல்நிலை உண்டாகிறது செயலே உண்டானாலும் கூட அவ்வளவு சாமர்த்தியமும் பிரம்மத்தின் சாமர்த்தியம்தான் ஆகவே பிரம்மஸ்வரூபம் எல்லாத்தையும் சாமர்த்திய உடையதுதான் என்று சொல்வது தவறில்லை என்பது கருத்துமாவை உயர்ச்சி சேர் பிரம்மவிங்கு ஏதவ இல்லாவண்ணம் யான உணர்ந்தென்றாய் தீரதாம் பந்தம் விட்டு திறமான முத்தி பெற்று யாதொரு திரும்பமின்றி ஏகமா இளங்கா நிற்பன் அப்படின்னு செட்டாது பாட்டு ஓதிய விவ்வான்மாவை இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்த இந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும்போது உயர்ச்சி சேர் பிரமவித்து இதனை தீ திருத்தமாக தெரிந்து கொண்ட பிரம்மவித்து பிரமத்து அறிந்தவன் அந்த தத்துவ ஞானி நாலாம் பங்குடையவன் இங்கு ஏதமே இல்ல வண்ணம் எந்தவிதமான குற்றங்கள் இல்லாத பிரகாரமாக யான் என உணர்ந்து அதை நான் என்று உணர்கிறோம் அந்த கடந்த ஹட்சானபுரம் என்று சுருதிகளை எது சொல்லுகிறதோ அது நான் தான் சுருதி பிரமாணத்தின் மூலமாக நானாக இருக்கிறேன் நான் பரிச்சை அல்லன் அவருடைய என்னுடைய அரிஷ்டான சேதமாக நானும் அரிஷ்டானந்தன் இதை போல அவரு சின்னம்தான் என்று இது நிச்சயம் இப்போது அஞ்ஞான காலத்தில் சைரத்தோடு சேர்ந்து கொண்டு பரிசின்னமாக நான் கட்டியன் நெட்டையன் நான் கருப்பன் சிவன் விவகாரம் நடக்குது இதே ஆபாசனுக்கு அரிஷானத்தோடு சேரும் நான் அகண்டன் நான் சச்சிதானந்தன் நான் பிரம்மஸ்வரபன் இஷம் உண்டாகுது அது நிச்சயம் எப்படி இருக்கணும் அதான் சொல்லு கேதமே ஏதமே இல்லாத வண்ணம் குற்றம் இல்லா இருக்கணும் சந்திய இருக்கணும் சந்திய தான் குற்றம் என்னையாது நாம பிரது இன்னமும் சாஸ்திரம் சொல்லுது குருநாரு சொல்கிறாரு அது எப்படியானால் பிராக முடியும் இந்துக்காரன் ஜாதிக்காரன் நல்லா தெரியுது அதை விட்டுட்டு பிரமரம் என்னையாது அர்த்தம் என்ன உங்களுக்கு அப்படி தெரியுதா சொல்லாது பிரகாரம் யான் என உணர்ந்து அதுதான் பிரம்மசோமன் நான் என்று திடமாக உணர்ந்து நன்றாய் தெளிவாக சந்தேபிரிதமில்லாமல் தீரதான் பந்தம் விட்டு பந்தம் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது அத்தகைய துக்கமாகிய தீதை எடுத்து திறமான முத்தி பெற்று ஸ்திரம் உறுதி திடமான முத்தி இருக்கணும் அதுதான் இவன் முத்தி நிலை இல்லைன்னாக்கா சொல்கிறதுக்கு பரவாயில்ல பராதை ஆகிய அனுபவம் அந்த அனுகூலம் கிடைக்காது யாதொரு துன்பமின்றி எந்த விதமான துன்பம் கிடையாது ஏகமா இளங்கா நிற்பன் ஆமாம் துன்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஈடு முத்தகர்களுக்குலாம் வியாதி வரத்தான செய்யுது அப்புறம் அவங்களும் தான் விவகாரம் பண்ணி அலைகிறாங்க தகராறுன்னு பண்ணிக்கிறாங்க தான் கோட்டைக்குண்டு தான் போகிறாங்க இவர் என்ன விவகாரம் இல்லைங்கிறீங்க அப்படின்னு அவங்க திருஷ்டிக்கு இல்லையா அவரையோ உலக திருஷ்டி இருக்குதான் செய்யும் அவங்க அவர்கள் அன்னியமாக பார்க்குறாங்க இது சரீரத்துக்கு வந்தது இது பொருளுக்காக வந்தது இது வந்து உலகநிலைக்காக வந்தது அது வரத்தான் செய்யும் பிரார்த்தான நான் சாட்சியாக என்று திருஷ்ட துக்கம்னு பேர் பார்க்கின்ற துக்கத்தை அனுபவிக்கிறான் அஞ்ஞான காலத்திலே நான் என்று அவன் தான் தன்மேலேயே ஏற்றுக்கொண்டு பார்க்குறான் இதுதான் வித்தியாசம் நான் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற இங்கே கரிகரணங்கள் க திரும்பப்படுகின்றன சரீரம் திரும்பப்படுகிறது மக்கள் திரும்பப்படுகிறார்கள் அந்த காரணம் சஞ்சலம் அடைகிறது நான் எல்லோரும் சாட்சியாக இருக்கிறேன் எனக்கு சம்பந்தம் கிடையாது இப்போ என்ன சம்பந்தம் இருக்கு பார்க்குற சம்பந்தம் இருக்குது அனுபவிக்கிற சம்பந்தம் கிடையாது அதான் பெரிதானது ஷோக்க பிரபுத் தன்பிப்பன் வரியானும் வரணும் ஒரேட்டணம் பற்றி வரிவான வரணும் ஒரே டனும் சுகமாக வாழ்வாரணம் மேல்பூமியில் அந்த நிலை குறைஞ்சு போது அவர் இல்லாத காரணம் என்னான்னா விவகாரம் இல்லை அதனால் காரணம் காரணங்கள் விவகாரங்கள் நாலாம் காரணம் உண்டு அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த கேள்வி அவனுக்கு இந்த சமாதானம் யாதொரு துன்பமின்றே ஏகமாக இலங்கானிருப்பான் அவனுக்கு துன்பம் கிடையாது துன்பம் ஆத்மாவுக்கு ஒருபோதும் இல்லை நிச்சயம் உண்டு எல்லாம் இந்த ஆபாஸ் மானுக்கு தான் இவனுக்கு தான் பந்தப்பட்டவன் இவன் தான் விடுபாடு விடுபாடு பண்ணவன் இவன் சொன்ன மாதிரி தேவதத் துவகம் தேவதும் சொல்லக்கூடிய அவன்தான் ராஜாவாக இருந்தால் அவன் தான் இருக்கான் அவனுக்கு நான் தான் ராஜாவாக இருந்தேன் நான் தான் பிடிச்சிக்காரன்